தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டுட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் தானாக கணிந்து விடவில்லை இதனை அடைய தன் குடும்பத்தையும் மனைவி துறந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இன்னுயரும் மீத்த இந்த தியாகசீலர்களை வாழ்த்தி வணங்குவோம் அப்படி உயிர்நீத்த போராட்ட வீரர்களில் ஒருவரான புலிதேவன் பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் ஒன்னில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலுக்கு வடமேற்கில் உள்ள ஆவுடையார் என்ற நெற்கட்டும் செவ்வல் பாளையத்தின் பாலைக்காரர் சித்திரபுத்திர தேவனுக்கும் சிவஞான நாச்சாருக்கும் புலிதேவன் மகனாக பிறந்தார் பன்னிரண்டு வயதிலே குதிரையேற்றம் மல்யுத்தம் சிலம்பம் வாழ்வீச்சு என்ற பல வீரர்களை விருப்பமுடன் கற்று பேர் வீரனாக திகழ்ந்தார் மதுரைக்கு வடக்கிலிருந்த காட்டில் வாழ்ந்த புலியொன்று ஊருக்குள் வந்து மனிதர்களை துன்புறுத்தியது புலியை கட்டாரியால் கொன்று வீழ்த்தினார் தான் அறிவித்தபடி அரசன் மிஜரங்க சொக்கநாத நாயக்கர் புலிதேவனுக்கு பல பரிசுகள் அளித்தார் அன்றிலிருந்து புலிதேவன் என்று மக்களால் அவர் புகழ்ந்து அழைக்கப்பட்டார் ஆங்கிலேயர் தலபதி, கார்னல் அலெக்சாண்டர் ஹேரன் நவாப் முகமது அலியின் அண்ணன் மாபாஸ்கான் நவாபின் தளபதி யூசுப் கான் ஆகியோர் வரி வசூலிக்க திருநெல்வேலி சீமையின் மீது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் படையெடுத்தனர் இது ஆங்கிலேயரின் முதல் படையெடுப்பாகக் கருதப்படுகிறது பாளையக்காரரிடம் வரி வசூலிப்பதும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதுமே இப்படையெடுப்பின் நோக்கமாகும் பல பாளையங்கள் ஹாரனுக்கு பணிந்தன நெற்கட்டும் செவ்வலை அணுகிய மாபாஸ்கானை வழியிலே மடக்கி புலிதேவன் தோற்கடித்தார் பேரங்கி வண்டிகளையும் வெடிமருந்துகளையும் அப்படியே போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்தான் மாபாஸ்கான் ஓடி போய் ஹாரனை அழைத்து வந்தான் ஆங்கிலேயர் நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி போதும் புலிதேவன் அவற்றை தன் கூறிய புத்தி சாதித்தியனால் ஈலாமியை ஒப்புக்கொண்ட கார்னல் ஹாரன் இருபதாயிரம் ரூபாய் கப்பம் செலுத்தினால் திரும்பி விடுவதாக கூறினான் புலிதேவன் வரி வசூலிக்கிறோம் என்று அந்நியன் எவனும் என் நிலத்தில் கால் வைக்க கூடாது வரி என்ற பெயரில் ஒரு நெல்மணி கூட தரமாட்டேன் என்று உறுதியாக கூறினார் அதிலிருந்து நெற்கட்டும் செவல் பாளையம் நெற்காட்டான் செவ் செவல் என புகழ்பெற்றது எதிரிகள் தோல்வியுடன் மதுரைக்கு திரும்பினர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் ஆண்டு மார்ச் மாதத்தில் திருநெல்வேலியில் மாபாஸ்கானும் புலிதேவரும் போரிட்டனர் உக்கிரமாக நடந்த இப்போரில் புலிதேவனின் உயிர்த்தோழன் முழுமையை எதிரிகள் வெட்டி எரிந்தனர் இதனால் துக்கம் பீரிட்டு மனமுடைந்து போரை நிறுத்திவிட்டு நெற்காட்டன் செவல் கோட்டைக்கு திரும்பிவிட்டார் மாபாஸ்கான் இப்போரின் வெற்றியில் திருநெல்வியை வசப்படுத்தி கொண்டான் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு அக்டோபர் மாதம் பாஸ்தேவநல்லூர் கோட்டையை தாக்கிய கேப்டன் பெரிசன் புலிதேவனிடம் தோல்வி ஊற்றான் புலிதேவனை வெல்ல முடியாத வெள்ளையர் புலிதேவனுக்கு உதவியாக இருந்த பாளையங்களை கைப்பற்றி புலிதேவனை தனிமைப்படுத்தினர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு மே மாதத்தில் டொனால்டு காம்பெல் தலைமையில் மேஜர் பிளே கேப்டன் ஹார்பர் ஆகியோர் தத்தம் படைகளுடன் உறுதியான வாசுதேவன் நல்லூர் கோட்டையை தாக்கினர் கோட்டை சுவரில் குண்டுகளால் ஏற்பட்ட ஓட்டைகளை உடனுக்குடன் களிமண்ணும் வைக்கோலும் கொண்டு அடைத்தனர் அதுவும் முடியாத போது வீர தங்கள் உடலை கொண்டு அடைத்து கோட்டையை காத்தனர் ஒரு வாரம் போர் நடந்தது அப்போது எரிபாராமல் பருவமழை பெய்தது தன் துணைவர் உளுடன் தப்பிச் சென்று தொடர்ச்சி மலைப்பகுதியில் மறைத்து கொண்டார் வெள்ளையர் அவர் இருப்பிடத்தை கண்டுபிடித்து கைது செய்தனர் பாளையங்கோட்டைக்கு அடைத்து செல்லும்போது ஆங்கிலேயர் அனுமதி பெற்று இறைவனை வழிபட சங்கரன் கோயிலுக்கு நுழைந்தார் அவளுதான் அவரை யாரும் காணவில்லை சிவனுடன் ஜோதில் அவர் விட்டதாக நாட்டு பாடல்கள் புலிதேவன் சிந்து போன்ற பாடல்கள் கூறுகின்றன அதனால் புலிதேவன் தியாகத்தை எண்ணி அனைவரும் வணங்குவோம் இப்படி அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்தத்தை அனைவரும் பாதுகாப்போம் இந்தியாவை வல்லரசு நாடாக உயர அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம்